முழுமையாக அம்பாளுடைய ஒரு ஸ்வரூபம் எப்படி இருக்கு அந்த ஸ்வரூபத்துல என்னென்ன சக்திகள் இருக்கு தலை முடிகள் இருக்க அந்த முடிகள்ல அராள சக்தின்னு ஒண்ணு இருக்கு என்னது அது வந்து நேரா இல்லாமல் குட்டிலமாக இருக்கும் தன்மை வளஞ்சு வளஞ்சு இருக்கக்கூடியதான தன்மை அந்த தன்மையானது அது சிலருக்கு உபயோகப்படுகிறது அப்படி அரேசே அந்த கேசங்களில் மட்டும்தான் வக்கரம் இருக்கு மனசுலையோ பார்வையிலையோ எண்ணங்கள்லோ வக்கரம் இல்லை அந்த கேசங்கள்ல மட்டும் வக்கரத்தை காணப்படுகிறது அதே போல எப்பட ருதி மந்த ஹசிதே மந்த ஹசிதே அந்த புன்சிரிப்பு அந்த புன்சிரிப்பான நேராக இருக்கு நேராக இருபாவகமே அம்பாளு ஒரு புன்சிரிப்பானது ருது மார்க்கமாக மனசுல இருக்கக்கூடியதான சுவாவம் காணப்படுகிறது லோகத்துல மனுஷியால் உள்ளூரை ரொம்ப துன்பத்தை அனுபவிச்சிருப்பார் வெளியில சிரிச்சுட்டு இருப்பார் அதே போல வெளியில சிரிச்சுன்றப்பா அதே சமயத்துல மனசுல கொடூரமான ஒரு எண்ணத்தை வச்சுருவா சிரிச்சுதானே நம்மளோட பேசிக்கொண்டிருப்பார் என்று கருதுவோம் ஆனா மனசுல வேற விதமா நடந்துக்கு அப்படி இல்லை அம்பாள் பிரகிரு மந்த சாரல்யமான ஒரு மனசு எப்பொழுதுமே அந்த மந்தத்துல அந்த சரளமான ஒரு சக்தியா இருந்திருக்கு சிறீடாபா சித்தே சித்தே மனசு எப்படி இருக்கனர் எளிமையான மனசு அந்த சிரீஷ புஷ் புஷ்பம் தொடக்கு எவ்வளவு மிருதுவாக இருக்குமோ அப்படி மருதுவான மனசு எதை கேட்டாலும் ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு வேண்டிட்டா அப்பவே அதை கொடுத்த முடியும் அப்படிங்கிற எண்ணம் சில சமயத்துல பார்த்தோமேனால் புராணங்கள்ல வாசிக்கும் பொழுது கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிவிடுவார் பரமேஸ்வரனோட பரமேஸ்வரனுக்கு ஆசுதோஷின்னு பேர் அதுதான் நார்த் இந்தியாவில் ஆசுதோஷ் முகர்ஜின்னு பேர் வச்சுப்பான் ஆசுதோஷின்னு என்ன அர்த்தம் அப்பவே சந்தோஷப்படுறவர் அவருக்கு இது அது என்கிறது கிடையாது எப்போ நீங்கள் நமஸ்காரம் பண்ணாலும் அப்பவே சந்தோஷப்பட்டு வாங்கி வார எழுதிடுவார் ஏகம்வம் சலிலம் சமர்ப்பிதம் சங்கர மூர் நி பக்தியா இது கார்த்திகை மாதமும் அவர் தலையில் ஒரு பில்வத்தை வச்சு ஒரு உத்திரடி அபிஷேகம் பண்ணினா போகிறோம் அவருக்கு எது வேணுன்னாலும் கொடுத்துருவார் அப்படிப்பட்டதான எளிமையான மனசு உள்ளவர் பரமேஸ்வரன் அதே போலியே அம்பாள் என்னன்ன அப்படிப்பட்டதான பரமேஸ்வரன் கூட சில சமயத்துல தேவதைகள் பிரார்த்திக்கும் பொழுது கொஞ்ச நாள் ஆகட்டும் நிலை பார்த்துருக்கோம் சுப்பிரமணிய சுவாமி அவர் வந்து தாரகன் எனக்கூடிய சிம்மபக்ரன் தாரகன் இவெ வந்து உலகத்தை எல்லாம் ரொம்ப பாடுபட்டு இருக்கா தாங்க முடியலேன்னு கேட்கும் என்ன சொன்னார் அப்படியே வெயிட் பண்ணுங்க சீக்கிரமாகவே அப்பவே கொடுக்கல ஆனா அம்பாள் அப்படி இல்லை நீங்க எப்ப எதை கேட்டா அப்பவே அந்த ஒரு சுவா உள்ள மனசு அதனால கர்கள் மாதிரி இருக்கான் திருட துபல்ல சோபாக கொஞ்சம் தன்வி உடம்பு எப்படி இருக்கு ரொம்ப எளிச்சதாக எழுச்சா இருக்கு மத்தியாரோ அப்படின்னையே ஜகத்ராசும் ஸ்தனங்களும் அவைகள்லாம் பெருசாக இருக்கு அவருடைய இடுப்பானது ரொம்ப சின்ன இருக்கு அப்பன்னா ஒரே சரீரத்துல ஒரு பகுதியானது சின்னதாகவும் ஒரு பகுதி பெருசாகவும் ஒரு அம்சமானது நேராகவும் ஒரு அம்சம் வக்கரமாகவும் ஒரு அம்சமானது மிருதுவாகவும் ஒரு அம்சமானது கடினமாகவும் அப்படின்னா சகல விதமான சக்திகளும் ஒரு இடத்துலயே இருக்கு எந்தெந்த சக்தி எப்பப்ப உபயோகப்படணுமோ அதை அங்கே உபயோகித்துக் கொள்ளக்கூடியதான திறமை மனுஷ இடத்துல எல்லாமும் வேண்டித்தான் இருக்கு ஆனா அதை அங்கே பயன்படுத்துறோம் நாம எதை எங்கே பயணப்படுத்தப்படாதோ அதை அங்கே பயன்படுத்துறோம் ராமனுக்கு எப்பொழுதும் கோபம் வராது அவரும் என்ன பண்ணார் கரதூஷன் வந்த சந்தர்ப்பத்தில் கிரோதமாக தீவிரம் குரோதத்தை தான் வரவழைத்துக் கொண்டார் கிரோதம் எனக்கூடியதான் சட்டையை போட்டுடாராம் எதற்காக அவரை ஒரு முகூர்ச காலத்துல அறுபதாயிரம் பேரை கொண்டு விடணும் ஏன் கொன்னு காமிக்கணுமா ஒருத்தருக்கு காமிக்கணும் நினைச்சார் காமிச்சார் அவர் நினைச்சா எல்லாத்தையும் ஒரே கஷணத்துல பண்ணிவிடுவார் சீதாதேவி காட்டுக்கு நானும் வரேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ராமன் இடத்துல ராமன் வேண்டாமா இங்க இருந்து பெரிய வேலை பாத்துக்கணும் அப்படின்னு ஆனா அதுக்கு முன்னாலதான் அம்மாவான கௌசல்ய சொல்லும் பொழுது ஆத்துக்காரர் எங்க இருந்தா அங்க இருக்கிறது தான் சகஜம் அதான் உயர்ந்ததான ஒரு நிலை அப்படின்னு சொல்லிருக்கேன் இப்ப என்ன மட்டும் இங்க இருக்க சொல்றீங்களா உங்க அம்மாவுக்கு வேற ரோல் எனக்கு வேற ரோலான்னு கேட்டேன் நீங்க என்ன ஆத்துக்காரி வெளியில போனி அழிச்சு போகாம இருக்கலாம் அந்த தனக்கு வீரம் இல்லைங்கிற ஒரு அபிப்பிராயத்தை சொன்னாலோ அதை காமிக்கணுமா ஆகையால் என்ன பண்ணின ஒரு முகூர்த்த காலத்துல அத்தனை பேரையும் இவர் ஒருத்தர் வில் ஒண்ணுதான் சகாயமா வைத்துக் கொண்டிருக்க அவளுக்கு எத்தனையோ விதமான ஆயுதங்கள்லாம் இருக்கு இருந்த போதிலும் தான் ஒண்டியாக ஆச்சிருக்கேன் அத்தனை பேரையும் கொண்டுட்டு இங்க வந்திருக்க இதை காமிச்சிருக்க அப்ப அதுக்கு வேண்டிதான கோபமோ வீரியமோ சௌரியமோ தான் காட்டினார் ஆனால் வீட்டுக்கு வந்ததுமே பரமசாந்த விக்ரமா இருக்க அது இருக்கணும் ஆயால் அநேக விதமான சக்திகள் சரீரத்தில் இருந்த அந்தந்த சக்திகளை எந்தெந்த சமயத்துல எப்பொழுது உபயோகப்படுத்திக்கணுமோ அந்த திறமையானது நமக்கு வரணும் அந்த திறமையானது நமக்கு வருது என்று காமிக்கிறதுக்காகத்தான் விசேஷமாக இந்த ஸ்லோகத்தில் அங்கே வக்கரமாக இருக்கக்கூடியது தலையில இருக்கக்கூடியதான் முடிகனி பிரகிருதி சரளா மந்த ஹசிதே மந்த ஹசிதே புல்செரிப்போட இருக்கும் பொழுது ருஜுவாக உள்ளூர மனசுல இருக்கக்கூடியதான் ஒரு பரிபூர்ணத்தையை காட்டுறது மனசுல ஒரு நிறைஞ்சு இருக்கமையானால் முகமானது நிறைஞ்சு இருக்க எப்பொழுதுமே முகமானது நம்ம உள்ள இருக்கக்கூடியதானும் அதை மறைக்கணும் சந்தோஷமாக சாந்தமாக இருக்கணும் அது சிரிக்கிறா போலையும் அட்டகாச மாதிரி இல்ல முகத்துல பார்த்தாலே ஒரு ஆனந்தமான ஒரு நிம்மதி காணப்படணும் முகத்துல அதே சாரலாம் எந்த பதார்த்தம் வேணும் என்று கேட்டால் அப்பவே கொடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு அனுக்கிர புத்தியானது இருக்கு பத்தியெல்லாம் அது திருடது பல சோபா கொத்தாட்டை அதே போல சின்னம் அதே போல உரசிஜாரோஷையேஜம் அப்படின்னு மார்புகள் அது எப்படின் அது வந்து பருத்தம் இருக்கு உரசிஜா ரோஹயே இதுக்கு ஜகத்ரா தும் சம்போர் ஜெயதி இப்படியும் காமிக்கிறது எதற்காக சம்போஜய சம்போர் ஜெயதி உலகத்தினுடைய காப்பாற்றக்கூடியதான தன்மை அந்த அனுகிரக சக்தி இருக்க பத்தில பரமேஸ்வரர் இருக்கக்கூடியதுதான் அனுகிரக சக்தி வடிவமாக அம்பாடு இருக்க சக்திகள் பலவிதம் உற்பத்தி சக்தி ஸ்திதி சக்தி அனுகிரக சக்தி நிகிரக சக்தி அல்ல அந்த அனுகிரக சக்தி யாருக்கு எது வேணுமையானால் அப்பொழுது அதை வாழ்க்க கொடுக்கணும் என கூடியதான அனுகிரக சக்தி ஜகத்ரா தொங்கம் கருணா காட்சி கருணா அந்த கருண்யம் பிரதிபலனை எதிர்பாராமல் நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கருணின் பேர் அவ்யாஜ கருணா மூர்த்தி அஜான தீபிக அவ்யாஜ கருணம் அந்த கருணையானது நமக்கு என்ன கொடுத்தா இவன் நமக்கு என்ன செய்ணும் அந்த எண்ணமே கிடையாது என்ன சரணம்னு கேட்டானே அதுக்கப்புறம் அவனுக்கு அவங்கிட்ட நம்ம என்ன வேணும் நாம ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்கிற நிலைமை எல்லோருக்கும் வேணும் மைத்ரி கருணா முதிதா இந்த குணங்கள்லாம் நம்ம வரவழிச்சுக்கணும் எதிரால் நமக்கு என்ன பண்ணினான் என்கிறது எதிர்பாராமல் நம்மளால ஹெல்ப் எல்லோருக்கும் பண்ணிட்டே இருக்கணும் முடியாது பண்ண சொல்லல உங்களால என்ன முடியுமோ அதை பண்ணுங்க எல்லோருக்கும் சொற்களை சொல்லுங்களாமே உங்களால இருக்கக்கூடியதான் கொஞ்சம் காது தானுங்களாம் என்னக்கூடியதான நிலையை காட்டும் அவளுடைய மனசை பறிப்பாக்கப்படும் தியாகே நைகே அமிர்து மனுஷன் எதனால முன்னுக்கு வரா தன்னிடத்துல இருக்கக்கூடியதான பொருளை நாலு பேருக்கு விநியோகம் பண்றதுனால தான் முன்னுக்கு வரா நாம் எல்லாவற்றையும் அது வேணும் இது வேணும்னு நீ சேர்த்து வைக்கிறோம் பாத்தீங்களா அது இல்ல கஷ்டம் தான் சேர்த்து வச்சுக்கிறோம் நாலு பேருக்கு கொடுக்கும்பொழுதுதான் இவருக்கு நிஜமாக ஒரு சந்தோஷம் வருது நிஜமான ஒரு முன்னேற்றம் அன்னைக்கு தான் வருது ஆகையால் தான் நம்ம முன்னோர்கள்லாம் எதையும் வைத்துக் கொள்ளல அவ அது வேணும் இது வேணும் சேர்த்து வச்சுட்டோ ஒண்ணு சேர்த்து வச்சுக்கிறோம் ஜனங்கள் கருணையோட இருந்தா எல்லோரையும் அந்த கருணைங்கிறதும் அந்த அபிமானம் பாசம் அவைகள்லாம் இன்னைக்கு குறைஞ்சு சொந்த அம்மா அப்பாவையே ஓல்ட் ஏஜ் ஹோம்ல சேர்த்து வைக்கிறோம் என்ன பண்றது காரணம் என்ன அந்த பாசம் அபிமானம்ங்கிறது பதினஞ்சு காசு தான் வசதிங்கிற நிலைக்கு வந்துவிட்டோம் அமெரிக்காவில் இருக்கான் இங்க என்னடா பண்றதுன்னு டாலர் அனுப்புறேங்கிறோம் அம்மா அப்பாவுக்கு டாலர் அனுப்புக்க அது வேண்டிய தருணத்துல அவளுக்கு கிடைக்கல அவ கஷ்டப்பட்டு தானே படிக்க வச்சா ஏதோ பண்ணி வச்சோம் அவளை கஷ்டப்பட்டு பண்ணி வச்சா நம்ம ஏதாவது பிரதி வயசான பக்கத்துல இருந்து ஹெல்ப் பண்ணும் வேற ஒண்ணும் வேண்டாம் வயசான காலதான் நீங்க நிறைய சாப்பிட முடியாது டெய்லி ஸ்வீட் வாங்கிட்டா சுகர் தான் வரும் அப்ப என்னதான் வரும் இனிமையான நாலு பேர் தான் நானும் பக்கத்துல இருக்கேன் அப்படின்னு பேசணும் அப்படி ஒரு அபிமானங்கள்லாம் இங்கிருந்து வரும் அந்த அபிமானமே வடிவமாக இருக்கக்கூடியதான் அம்பாள நினைத்தால் வரும் அதனால்தான் கருணா காட்சி தருணா அந்த ஆருண்யம் அந்த சிவப்பு தன்மை இருக்க பதில து ஒரு அட்டாச்ட்டு அப்படிங்கிறதுக்கு அருணான் பேர் அம்பாளு என்ன அபிமானம் பரிபூர்ணமாக உள்ளவள் அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்துல நம்ம சொன்னோமே ஏனால் அம்பாளுடைய காரண்ய விக்கிரகம் இவனுக்கு கண்ணுக்கு காணப்படும் மகாபாகியங்கள் உண்டாகும் நைவே மரா கேட்டு சர மந்திரஷா திருஷதுபலசோபாஜதே பன்வீ மந்தே ருதூருரி ஆஹவிஷாத்து கருணா கச்சி தரு அது